तापत्रय विनाशाय श्रीकृष्णाय சச்சிந்தோோத்ப்பாத்தயவிஷா ஸ்ரீ கிருஷ்ணா வய நிஷாய் வாச்சோஜு கரு அவா நாரீக்ணம் கிருஷ்ணோபாசனாலசா ஏகாதச்கந்தம் முதல் அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் இப்போ ஏகாதச்கந்தத்தில் ரெண்டாவது அத்தியாயத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணுறோம் நுழைகிறோம் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் சுகாச்சாரியார் பரீட்சைத்துக்கிட்ட பேசுகிறதாகவே தொடங்குகிறது ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகர் குருத்வஹாங்கிறது வந்து குருவம்சத்து அரசேன்னு பார்த்து பரீட்சித்து மகாராஜாகிட்ட சொல்கிறார் ஹே குருத்வக ஓ குருவம்சத்தரசே அப்படின்னு பரீட்சத்தை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் சுகாச்சாரியார் நாரதஹா கிருஷ்ணோபாசன லாலசகா கிருஷ்ணோபாசன லாலசகா நாரதஹான்னு படிக்கணும் கிருஷ்ணரை பூஜை பண்ணுறத்தில் ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடிய நாரதர் என்ன பண்ணினார் கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்தியாம் கோவிந்த புஜகுப்தாயாம் கோவிந்தன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோவிந்தன்கிற சப்தத்துக்கு வேதங்களால் அறியப்படுபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உயிர்களுடைய கர்மாக்களையெல்லாம் அறியறவன் ஒரு அர்த்தம் இப்படி பல அர்த்தங்களில் இருக்குது இது ரெண்டு அர்த்தம் பார்க்குறோம் வேதங்களால் அறியப்படுபவன் ஜீவர்களுடைய கர்மாக்களையெல்லாம் அறியக்கூடிய கர்ம சாட்சியாக இருப்பவன் அப்பேற்பட்ட கோவிந்தனுடைய புஜம் புஜம்னா இங்கே வந்து க்ஷத்திரிய பலம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய புஜபலத்தினால வீரத்தினால குப்தாயாம் துவாரவத்தியாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய புஜபல பராக்கிரமத்தினால பாதுகாக்கப்படுகின்ற அந்த துவாரகையில் அபீக்ணம் அவாட்சீத் கொஞ்ச காலம் விடாமல் அங்கேயே இருந்தாராம் அபீக்ஷணம்னா அடிக்கடினு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல ரொம்ப நாள் விடாமல் அங்கேயே இருந்தார் அவாத் சீத் அப்படின்னா தங்கி இருந்தார்னு ஆரம்பிக்கிறது ஸ்லோகத்தோட விஷயம் இதுதான் ஹே குருத்வ கிருஷ்ணோபாசனாலசா நாரதா கோவிந்தபுஜகுப்தாயாம் துவாரவத்தியாம் அவாட்சித் கொஞ்ச காலம் தங்கியிருந்தார் எங்கேயும் போகாம அங்கேயே தங்கியிருந்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுக்கப்புறம் இதனுடைய மகிமையை அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதை பிறகு பார்க்கலாம் கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்தியாம் குருத்வா நாரதோபீக் கிருஷ்ணோபாசனாலசா